நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக சைவ தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு பிளான் ஃபார் பிளாஸ்டிக்ஸ் என்ற பிரச்சாரத்தை சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் அசாம் மூன்று சூறாவளி மினாக் காரணமாக அதிக காற்று மற்றும் பலத்த மழை தாய்பே நகரத்திற்கு எச்சரிக்கையிடப்பட்டது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று காலநிலை மாற்றம் குறித்த ஐபிசிசியின் வாராந்திர கூட்டம் எந்த நகரில் நடைபெற்றது இரண்டு இந்தோ தாய்லாந்து இராணுவ கூட்டு உடற்பயிற்சி அதாவது மைத்ரி டூ எந்த நகரில் நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்